அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அற்றேம் என்று அல்லல் படுபவோ பெற்றேமென்று ஓம்புதல் தேற்றாதவர் செல்வம் வந்த காலத்தில் பொருளை அடைந்தவர்கள் நாம் பொருளை பெற்றிருக்கிறோம் என்று கர்வமோ அதனால் சந்தோஷமோ மகிழ்ச்சியோ அடையாதவர்கள் அதை இழந்த காலத்தில் வறுமை காலத்தில் பொருளெல்லாம் போய்விட்டதே என்று வருத்தப்படுவார்களா வருத்தப்பட மாட்டார்கள் என்பதுதான் குரலினுடைய பொருள் ஒரு நாட்டினுடைய தலைவன் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் போது மகிழ்கிறான் பொருளாதாரம் இழக்கிற போது வருத்தப்படுகிறார்கள் அல்லவா இப்போ அப்படித்தானே நடக்கிறது சமூகத்தில் பொருளாதாரம் முன்னேறின்றே இருந்தால் சந்தோஷமாகவே இருக்குது பங்கு சந்தே மார்க்கெட் கூடினா இல்லை எல்லா பக்கமும் எக்கானமி டவுன் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரே துக்கமாக இருக்குது ஆகையினால பொருளாதாரம் மேன்மையுற்றிருக்கிற காலத்துலையும் எப்போ வேணாலும் பொருளாதாரம் பாதிக்கக்கூடும்ங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும் மனசில் ஆகவே இருக்கிற காலத்துலேயும் நாம் நல்ல காரியத்தை செஞ்சு கர்வம் அடையக்கூடாது வறுமை காலத்துலேயும் நாம் துக்கப்படக்கூடாது நம்ம உழைச்சு கொண்டு இருக்கணும் சமூகத்தினுடைய நன்மையை சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும் என்பது குரலினுடைய உபதேசம் அதுவும் அரசியல்ல இடுக்க அழியாமை பகுதியில் வந்திருக்கிறது ஆக பொருளாதார முன்னேற்றம் அடைந்த காலத்தில் நாங்க அடைஞ்சிட்டோம் பாத்தியானு சொல்லி ரொம்ப கர்வமா பிரச்சாரம் பண்ணிக்கிறதும் தேவையில்லை அதே சமயம் வறும காலத்தில் வந்து ஐயோ போச்சேன்னு சொல்லி துக்கப்பட்டு உட்காரவும் வேண்டாம் அப்படிங்குறதான் கருத்து அற்றேம் என்று அல்லல் படுபவோ பெற்றேம் என்று ஓம்புதல் தேற்றாதவர் பெற்றேம் பெற்றேம்னா கிடைச்சது கிடைச்சதுன்னு என்று ஓம்புதல் தேற்றாதவர் அதை குறித்து அளவுக்கு மீறி கர்வப்பட்டு மகிழ்ச்சி அடையாதவர் அற்றேம் என்று அதை இழந்த காலத்தில் அல்லல் படுபவோ துக்கப்படுவாரா மாட்டார் அப்படின்னு அர்த்தம் பொருளை பெற்ற காலத்திலும் பொருளை இழந்த காலத்திலும் ஒரே விதமான முயற்சி உடையவராக இருக்க வேண்டும் என்பதுதான் இக்குரட்பாவின் உள்ளார்ந்த பொருள் வறுமை காலத்தில் துன்பம் அடையாமல் இருப்பதற்கு வழி கூறப்பட்டது வறுமை காலத்திலேயும் மனம் கலங்கக்கூடாது இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கார் இல்லையா காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞானம் கருதுபவர் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார் அதுக்கு டைம் வர வரைக்கும் பொறுமையாக இருப்பார் செல்வம் பெற்ற காலத்து பிறர்க்கு பயன்பட்டவர் அதை இழந்த காலத்து வருத்தப்பட மாட்டார் செல்வத்தில் பற்று வைப்பதே இழப்பின் போது வருத்தத்திற்கு காரணம் என்று கூறுகிறார் இங்கே செல்வம் பெற்றபோது பேணி பாதுகாத்து வளர்க்க வகை அறியாதவர் இழந்தபோது வருந்தலாமோ அப்படின்னு ஒரு சில அர்த்தம் சில பேர் சொல்லுகிறார்கள் ஆனா அந்த அர்த்தம் இரண்டாவது அர்த்தம் இது பண்ண முடியும் விதுர நீத்தில விதுரர் சொல்லுகிறார் சுகஞ்ச துக்கஞ்ச பவாபவோ செலாபாபோ மரணம் ஜீவிதஞ்ச பரியாயஷ சர்வமிக ஸ்ப்ஷந்தி தஸ்மாத் தீரோ நைவ ஹ்ஷ்யேன்ன சோசேத் இன்பம் துன்பம் செல்வம் வறுமை லாபம் நஷ்டம் வாழ்வு மரணம் ஆகியவை எல்லோருக்கும் பொதுவானவை எனவே தீரன் புத்திசாலி தன்னை கட்டுப்பாட்டோடு வைத்திருக்கக்கூடிய அறிவாளியானவன் இவைகளைக் கண்டு மகிழ்ச்சியோ துயரமோ கொள்ளக்கூடாது என்ன நமக்கு உயர்வு வந்தாலும் நம்முடைய கடமையிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கணும் முயற்சியிலேயே நமக்கு எவ்வளவு கீழான தாழ்வு நிலை ஏற்பட்டாலும் முயற்சியை விடக்கூடாது ஆக வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தாமல் நம்முடைய முயற்சியோட காரியத்தை செய்து கொண்டே இருக்கணும் வெற்றி கிடைச்சாலும் சரி வெற்றி கிடைக்கலன்னாலும் சரி அதுதான் நிலச்சுன்னு இருக்கக்கூடிய மன உறுதி என்பது விஷயம் இனி பதவுரையை படிக்கலாம் பெற்றேம் என்று பொருளை பெற்றபோது ஓம்புதல் அதனை சிறந்ததாக தேற்றாதவர் கருதாதவர் அற்றேம் என்று அதனை இழந்த போது அல்லல் படுபவோ வருந்துவாரோ வருந்தமாட்டார் என்பது பதில் பொருளை பெற்றபோது அதனை சிறந்ததாக கருதாதவர் அதனை இழந்தபோது வருந்துவாரா வருந்த மாட்டார் என்பது கருத்து